வணக்கம் நட்டினையின் நித்தம் ஒருமுத்து என்று இறையன்பு அவர்கள் எழுதியுள்ள புகை ஒரு பகை என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் புகை பிடிப்பது குறித்து இரண்டு கவிதைகளை வாசிக்க நேர்ந்தது நண்பா சிகரெட்டின் மீது பற்று வைக்காதே பற்று வைத்தால் அது உன் உடலில் புற்று வைத்துவிடும் மனிதனை தவணை முறையிலே கிடைக்கிறது என்பதற்காக மரணத்தை கூடவா வாங்க துணிந்து விட்டாய் கவிதையை எழுதியவர் பெயர்கள் ஞாபகத்தில் இருந்து உதட்டிலிருந்து உதிரும் சிகரெட்டு போல ஏனோ உதிர்ந்து போய்விட்டனர் ஆயிரத்தி நானூற்று தொன்னூற்று ஆண்டு கொலம்பஸ் அமெரிக்காவில் காலடி எடுத்து வைத்தபோது அங்குள்ள இந்திய குடியினர் புகையிலையை சுருத்தி புகைப்பிடிப்பதை பார்த்தார் பதினாறாம் நூற்றாண்டில் அமெரிக்கா சென்று திரும்பினார் வால்டர் அடைத்து ஒரு நாள் அவர் தனது உட்கார்ந்து கொண்டு தற்செயலாக அங்கு வந்த அவரது வேலைக்காரன் தன் யஜமான வாயிலிருந்து புகை வருவதைக் கண்டான் எஜமானர் வாயில் தீப்பற்றிக் கொண்டது என்று அலறி வாலி தண்ணீரை அவர் வாயில் ஊற்றி தீயை அணைத்ததாக ஒரு கதையும் உள்ளது புகைப்பிடிக்கிற பழக்கம் மட்டுமல்ல எல்லா தீய பழக்கங்களும் விளையாட்டாகத்தான் ஆரம்பிக்கின்றன விட்டுவிட முடியும் நான் நினைத்த மாத்திரத்தில் அதை கைகழுவிடலாம் என நினைக்கிறார்கள் மோஜரம் போல் கழட்டிவிட முடியும் என நினைத்தது ரேகை போல் கையோடு பொருந்தி விடுகிறது விட்டுவிடுவது மிகவும் எளிது நான் இதுவரை நூறு முறை நிறுத்தியிருக்கிறேன் என்று பெர்னாஷா கூட குறிப்பிட்டிருக்கிறார் புகைப்பிடிப்பதால் சுவாசித்தலில் கோளாறு இருதய நோய்கள் புற்றுநோய் போன்ற பல தீங்குகள் விளைகின்றன உள்ளிழுக்கும் சிகரெட் புகையிலும் மேற்பட்டேர்மங்கள் உள்ளன அவைகள் பல வழிகளில் உடலுக்கு தீங்கு துறைகின்றன இந்த சேர்மங்கள் வளியமாகவும் துகள்களாகவும் உள்ளிழுக்கும் புகையுடன் சேர்ந்து நுரையீரலை அடைகின்றன துகள் அங்கே பழுப்பு நிற தாராகப்படுகிறது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 நிக்கோட்டின் ரத்த நாளங்களின் சுவர்களை பெருமளவு சேதமடைய செய்கிறது ரத்த அழுத்தம் மிக அதிகரிக்கிறது இவை இரண்டும் இருதயம் மற்றும் நுரையீரலுக்கு பரம எதிரிகள் ஆகவேதான் ஆரம்பித்தபின் பழக்கத்தை நிறுத்துவதை விட அதற்கு சிரமப்படுவதை விட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 அடுத்தவர் நான் புகை பிடிக்கும் போது தியானம் செய்யலாமா என்று கேட்டேன் செய்யலாமே என்றார் என்றான் எப்படியாயினும் புகை உடலுக்கு பகை என்றால் சந்தேகமில்லை நன்றி வணக்கம்